ஸ்லோகம் எட்டு ஒம்பது ரெண்டையும் சேர்த்து படிக்கணும் ரெண்டும் சேர்ந்ததை அர்த்தம் பார்க்க வேண்டியிருக்கும் கதாச்சி பிஹிதே கர்ணேம் சப்த ஆந்தரகம் பிராணவாயௌ ஜாடராக்ன கதித்பிதே கணேம் சப்தேத்தரா உக்காரே ரேத்தாத்திரியராமே சாந்தரம் தம ஊட்காரேரசம் சேத்யாணா மாந்தரக்கிரக இந்த இந்திரியங்கள் கோலகங்கள் வழியாக வெளி கிரகிக்கின்றன ஆனால் உள்ளே இருக்கின்றன இந்த இந்திரியங்கள் உள்ளே தான் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு பிரமாணம் சொல்கிறார் எப்படி சொல்கிறார்னா உள்ளே இந்த கோலகங்கள் இல்லாமல் இல்லாமலும் விஷயங்களை கிரகிக்கின்றனங்கிறார் அதாவது காதை பயன்படுத்தி ஒருத்தர் பேசுகிறத கேட்குறோம் காதை பயன்படுத்தாமல் ஒரு சப்தத்தை கேட்குதான் இந்திரியம் இந்த வெளியே இருக்க காதை பயன்படுத்தாமல் அதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியமுமே கண்ணு வந்து வெளியேருந்து வெளியேறுக்கக்கூடிய பார்க்குறதுக்கு கண்ணை பயன்படுத்துகிறோம் உள்ளயே சிலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஒரு ஒரு உதாரணம் மூலமாக சொல்கிறார் உள்ளே இந்திரியங்கள் இருக்கிறது என்பதற்கு இந்த கோலகங்கள் இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்திரிய உறுப்புக்களை பயன்படுத்தாமல் உள்ளேயே விஷயங்களை இந்திரியங்கள் கிரகிக்கின்றன அப்படிங்கிறார் அதனால் அது சூட்சமாக உள்ளதே இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்குது நிறுவனம் அன்றை இதை உதாரணம் சொல்லி சொல்கிறார் காது முதல்ல காது எடுத்துிட்டா கா நல்லா மூடிக்கங்க வயிற்றுக்குள்ளே சில நேரம் கடகடான ஒரு சப்தம் வரும் கேட்டிருக்கீங்களா அது உள்ளருந்து வர்ற சப்தா வெளியேருந்து வர்றது இல்லை நம்ம எல்லாம் மூடிருக்க அந்த சப்தம் கேட்கும் இந்த அக்னின் அதே வாயு சஞ்சாரம் கூட கேட்கும் காற்றினுடைய சஞ்சாரமெல்லாம் உள்ள கேட்கும் சில நேரங்கள காற்றினுடைய திடிப்பு கூட உணரலாம்னு சொல்கிறாங்க இந்த வனத்துலேயும் சொல்லும் அமைதியாக எங்கே போய் உட்காந்துருந்தாலும் இந்த காட்டு போயிட்டு கேட்குமா அது உள்ளுக்குள்ளேயே கேட்கும் அப்படிங்கிறாங்க அது உள்ளே இருந்து இந்த சத்தம் வெளியே இல்லாட்டாலும் கூட உள்ளேயே கிரகிக்குங்கிறதுன்னு சொல்கிறாரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் வெளியே ஒரு சத்தம் கேட்காது ஆனால் உள்ளே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டுருக்கும் இந்த அது உள்ளே அந்த சத்தம் கேட்குதுங்கிறது நம்மளுக்கு வந்தால் தெரியும் இல்லாட்டி தெரியாது இது சினிமாவில் காட்டுவான் எப்படி இன்றைக்கன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கரோ இல்லாட்டி ஒரு எதிரியோ ஒரு தெருக்கானு வச்சுங்களேன் இந்த ஹீரோவை யாரோ ஒருத்தர் ஓய்ஞ்சி ஒரு ஆரோ அரைஞ்சிடுவார் அரைஞ்ச உடனே ஒரு சவுண்டு காமி அங்கே ஒரு சவுண்டு மட்டும் போடுவாங்க வெளியே இருந்து பேசுவான் அதெல்லாம் அவனுக்கு கேட்காது ஒன்றும் கேட்கலயும்பான் வெளியேருந்து பேசி ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்கற மாதிரி இங்கே வெளியே ஸ்பீக்கரில் கொடுத்துருவானுங்க ஏன்னா அவனுக்கு அந்த சத்தம் கேட்குதான் பார்த்துருக்கமா இல்லைங்களா உள்ளே அவனுக்குங்க ஆனால் வெளியே பேசுகிறது ஒன்றும் கேட்கலையுமே அந்த சத்திர ஒன்றுமே கேட்கலயும்பான் வாயசேக்கிறது மட்டும் காமிப்பாங்க அந்த இன்னொரு சவுண்டை மட்டும் அப்போ என்னதுன்னா உள்ளுக்குள்ளே அந்த இங்கே வெளியே இருந்து வர்ற சப்தத்தை கேட்க முடியல அந்த கோலகம் ரிப்பேர் ஆகிடுச்சி ஆனால் உள்ள இங்கேன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு ஒரு பிராணாயாமம் கூட இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா காதெல்லாம் நல்லா பொத்திக்கிட்டு இந்த மூக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சவுண்டு விடுவாங்க அது உள்ளுக்குள்ளே நம்மளை கேட்கும் வெளியே பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்கும் மற்றவங்களுக்கு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயும் கேட்கும் நல்லா காது இறுக்கி மூடிகிட்டு ஒரு சவுண்டு கொடுக்குற ஒரு பிராணாயாமம் இருக்குது அப்போ அந்த இந்திரியம் உள்ளே இருக்கிறதுனால அந்த இந்திரியம் உள்ளே இருக்க சப்தத்தெல்லாம் அது கிரகிக்குதுங்கிறார் அது சூக்ஷமாக அந்திரியம் உள்ளே இருப்பதால் வெளியே இருக்கக்கூடிய இந்த கருவியை பயன்படுத்தாமல் இந்த கோலகங்களை பயன்படுத்தாமல் அது உள்ளேயே கிரகிக்கிறது இங்கே என்ன சொல்கிறாரு காதை மூடனா கூட இந்த வயிற்றுக்குள்ளே அக்னி இந்த சவுண்டு இந்த சு சில சவுண்டுகள்லாம் நம்மளை கேட்குது அப்படிங்கிறார் பிறகு ஸ்பர்ஷம் இந்த தோளில் தான் ஸ்பர்ஷம் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆனால் என்ன சொல்கிறோம்னா ரொம்ப சில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்ரு குடிக்கிறோம் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ற என்ன பண்ணுது வயிற்றுக்குள்ளே அங்கே ஒரு சில்னஸ் வருது மற்ற உணர்வு இருக்காங்க தொடு உணர்வு கிடையாது அந்த குளிர்ச்சியோ உஷ்ணமானதோ உள்ளே போச்சுன்னா அதை பற்றிய உணர்வு உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறோம் நம்ம வெளியே இருக்கக்கூடிய தோல்னால் கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் இருக்கு குளிர்ச்சி சூடாக இருந்தால் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறார் அதே மாதிரி சில நேரம் பாருங்கள் வயிற்றுல சில பெயின்லாம் இருக்கும் அதுவும் அந்த உணர்வுனால தானே வருது அந்த உணர்வுனால வரும் மற்ற நேரம் ஒன்றுமே இருக்காது சில நேரம் உள்ளே மட்டும் வலிக்காது எப்படி அந்த வழி எதில் எதன் மூலமாக தெரியும் தெரியாது தலைவலி வயிற்று வலியெல்லாம் கூட உள்ளே இருக்குது நம்மளுக்கு அந்த உணர்வு அந்த தொடு உணர்வு இருக்கே அது உள்ளுக்குள்ளே நம்ம ஃபீல் பண்ணுறோம் வெளியே இருக்கக்கூடிய தோல்னால் மட்டும் கிடையாது உள்ளுக்குள்ளேயும் அந்த உணர்வு இந்திரியங்கள் சூக்ஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்பர்ஷம் தோல் பிறகு கண் நல்ல வெளிச்சமாக இருக்குன்னா இருட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே லைட்டெலாம் போட்டிருக்கு எல்லாம் நைட்டில் உட்காந்துருக்கோம் மேகமூட்டமாக இருக்குது நட்சத்திரங்கள் சந்திரன் கூட இல்லை லைட்டில் ஆஃப் பண்ணால் என்ன பண்ணுறோம் கண்ணுனால் என்னத்தை பார்ப்போம் நம்ம ஒரு இருளை பார்ப்போமா இல்லையா எல்லா லேயும் டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்போ என்ன பார்க்குறோம் நம்ம கண்ணுனால் வெளியே இருக்கக்கூடிய இருளை பார்க்குறோம் இது கண்ணை பார்க்குறோம் சரி நல்லா இப்போ வெளிச்சு கண்ணை மூடிடுறீங்க அப்போ ஒரு இருளை பார்க்குறோமா இல்லையா இந்த கண்ணு வேலை செய்யலை வெளியே எப்படி இருளை பார்த்தீங்களோ அதே இருளை உள்ளேயும் பார்க்குறோமா இல்லையா அப்போ அந்த இந்திரியம் உள்ளே இருந்துக்கிட்டு இந்த கண் இல்லாமே அந்த இந்திரியை வேலை செய்யுது இது கோலகம் வெளியறுக்க விஷயங்களை கிரேகிக்கிறதுக்கு இது உள்ளையும் இருக்கக்கூடிய இருளை இந்த கண் பார்க்கிறது அப்போ அந்த இந்திரியம் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறார் பிறகு சுவை அண்டு வாசனை இது ரெண்டுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நாக்கியும் மூக்கின்னு சொல்கிறார் நாக்கியும் மூக்கி எப்படி சொல்கிறாருன்னா நம்ம நல்லா அறுசுவை உணவு சாப்பிட்ருக்கோம் நிறையா சாப்பிட்டாச்சு ஒரு ஏப்பை வரும் பார்த்துருக்கீங்களா இங்கேயே சொல்கிறார் அந்த உதாரணத்தை ஏப்ப வரும் பொழுது அந்த சுவையும் தெரியும் அந்த வாசனையும் தெரியும் நம்மளுக்குள்ள மற்றவங்களும் தெரியாது நம்மளுக்குள்ள அந்த சுவையும் வாசனையும் தெரியும் அது வந்து உள்ளேருந்தே தெரியுது வெளியேருந்து தெரியலை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார் அப்போ உள்ளேயே இந்திரியங்கள் விஷயங்களை கிரகிக்கிறது அப்படிங்கிறார் சரி உள்ளே இவ்வளோ விஷயங்களை கிரகிக்கிற இந்திரியம் ஆத்மாவை ஏன் கிரகிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆத்மா உள்ளே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது அதையும் நாம் கிரகிக்கிறோமே அறிவுபூர்வமாக கிரகிக்கிறோம் அதுக்காகத்தான் வேதாந்தம் படிக்கிறேன் நம்ம இப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு சொல்கிறார் பொதுவாக இந்திரியங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணமாக சொல்கிறார் இதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு தேவை இந்த பிரம்ம தத்துவம் ஆத்மா நான் அழியாத சொருபங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த சிருஷ்டிக்கு முன்பு அது இருந்ததுங்கிறதுக்கு இதம் இவைகள் அனைத்தும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றார் இந்த இதங்கிற வார்த்தைக்கிட்டே இதெல்லாம் பஞ்சபூதம் இருக்குது அதில் விஷயங்கள் இருக்குது அந்த விஷயத்தை கிரகிக்கிற இந்திரியங்கள் இருக்குது அது உள்ளே இருக்குது சூக்ஷமாக இருக்குது வெளியேறந்த விஷயங்களை கிரகிக்குது இந்த கோலகங்கள் மூலமாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வராறு ஒவ்வொன்றா கொஞ்சம் இப்போ வந்து யானை எந்திரியங்களே சொல்லி முடிச்சுட்டார் அடுத்து கருமேந்திரியங்கள் சொல்லுவார் அஞ்சு பூதம் ஏவேன்னு சொன்னார் இப்போ ஆகாசத்துலேருந்து ஆகாசம் வாயு அக்னி ஜலம் மண்ணுன்னு சொன்னார் அவைகளின் குணங்கள் என்ன சப்தம் முதலிய குணங்கள்னு அஞ்சை சொல்லிட்டார் பிறகு எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு ஆக ஒவ்வொரு பூதத்துலையும் விசேஷ குணம் ஒன்று இருக்குது எதுலேருந்து வந்துச்சு அந்த குணம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு குணம் வாயுவில் ரெண்டு குணம் அக்னியில் மூணு குணம் ஜலத்தில் நாலு குணம் மண்ணில் அஞ்சு குணம்னு சொல்லி அப்படி இருக்குது இந்த அந்த விஷயங்களை கிரகிக்கிற இந்திரியங்கள் எப்படி தோன்றுச்சு எந்த பூதத்தினுடைய விசேஷ குணத்தை கிரகிப்பதற்காக அந்த பூதத்திலிருந்து அந்த இந்திரியம் தோன்றுச்சு இது எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்தோம் அதனுடைய தன்மை என்ன இயல்பாகவே வெளிநோக்கி போய்கிட்டு இருக்கு இந்திரியங்கள் வெளி விஷயத்தை நோக்கியே போய்கிட்டே இருக்குது அதை அப்படிதான் படைச்சிருக்குங்கிறார் பிறகு வெளி விஷயங்களை மட்டுமல்ல இந்த இந்திரியங்கள் உள்ளே இருப்பதால் உள் விஷயங்களையும் கிரகிக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரு அடுத்து வந்து கருமேந்திரிங்களை பற்றி சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கணும் ரொம்ப எளிமையான சுலோகங்கள்னால் கொஞ்சம் இது வரைக்கும் வரும் பிறகு கொஞ்சம் ரொம்ப டீப்பாகவும் போகும் ஆரம்பத்துலேயே பார்த்தோம் ரொம்ப எளிமைன்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது எளிமையான சுலோகங்களும் இருக்கும் மீடியமாகவும் இருக்கும் சில கஷ்டமான சுலோகங்கள் வரும் இந்த அத்தியாயங்களில் எட்டு ஒம்போது சேர்ந்து தான் அர்த்தம் பார்க்கணும் எட்டாவது ஸ்லோகம் கதாச்சித் பிகிதே கர்ணே கதாச்சித்னா எப்பொழுதாவது பிகிதே கர்ணே கர்ணேனா காதை பிகிதேனா மூடிவிட்டாலும் எப்பொழுதாவது காதை மூடிவிட்டாலும் கடைசி வார்த்தை ஆந்தரக அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை ஆந்தரக நமக்குள்ளே அடுத்த ரெண்டாவது வரியை பார்த்துட்டு அப்புறம் முதல் வரிக்கு போகலாம் ரெண்டாவது வரில் பிராண வாயவ் ஜாட ராக்னவ் ஜாட ராக்னவ் ஜாட ராக்னவ்னா வயிற்றில் உள்ள அக்னியினாலும் பிராணா பிராணவாயவ்னா பிராணவாயுவின் சஞ்சரத்தினாலும் ஏற்படுகின்ற அதாவது வயிற்றில் உள்ள அக்னியினாலும் பிராணவாயுவின் சஞ்சாரத்தினாலும் ஏற்படுகின்ற முதல் வரி அந்த கடைசி வார்த்தைக்கு முந்தினு சப்தக சுூயதை சுருயதை சப்தகன் இருக்கு சப்தக அப்படின்னா சப்தமானது சுருயதை கேட்கப்படுகிறது எப்பொழுதாவது காதை மூடிவிட்டாலும் நமக்குள்ளே வயிற்றினில் உள்ள அக்னியினாலும் பிராணவாயுவின் சஞ்சாரத்தினாலும் ஏற்படுகின்ற சப்தமானது கேட்கப்படுகிறது அடுத்த ரெண்டாவது இல்லை ரெண்டாவது பகுதி ஜலபானே ஜபானே அன்னபக்ஷே அதை பிரிச்சோம்னா சலபானே அன்னபக்ஷே ஜலபானேனா தண்ணீரை அன்னபக்ஷனை உட்கொள்ளும் பொழுது தண்ணீரை உட்கொள்ளும் பொழுது இதோட இந்த சுலோகத்தை முன்னாட்டிக்கிறார் அடுத்த சுலோகத்தில் தொடர்ச்சி ஆரம்பிக்குது அப்படியே ரொம்ப சுலோகம் கியா கியாந்தராகா கியாந்தராகிறது ரெண்டாவது அர்த்தம் வியச்சியந்தே கியாந்தராக உள்ளே இருக்கின்ற கியாந்தராக ஆனால் உள்ளே இருக்கின்ற அடுத்த வார்த்தை ஸ்பர்ஷாகா ஸ்பர்ஷமானது முதல் வார்த்தை வியச்யந்தே வெளிப்படுகின்றது அந்த முதல் சுலோகத்தையும் நீ கனெக்ட் பண்ணணும் தண்ணீரை உட்கொள்ளும் பொழுது உள்ளே இருக்கின்ற ஸ்பர்ஷமானது வெளிப்படுகின்றது வியட்சியந்தே கியாந்தராகா ஸ்பர்ஷாகா உள்ளே இருக்கின்ற ஸ்பர்ஷமானது வெளிப்படுகிறது அடுத்த வார்த்தை மீலினேச்சாந்தரம் தமக மீளினேன்னா மீலினேச்ச கண்ணை மூடும் பொழுது மீலினேச்சனா கண்ணை மூடும் பொழுது ஆந்தரம் தமக உள்ளே இருளை பார்க்கின்றோம் தமகன்னா இருள் உள்ளே இருளை பார்க்கின்றோம் கண்ணை மூடும் பொழுது நம்மளுக்கு உள்ளே இருள் தெரியுது அப்படிங்கிறார் முதல் பார்த்துட்டோம் கண் காதம் மூடினாலும் வயிற்றில் சத்தம் கேட்குது பிறகு தண்ணீரை உட்கொள்ளும் பொழுது உள்ளே ஸ்பர்ஷம் தெரியுது கண்ணை மூடனா இருள் தெரியுதுங்கிறார் கண்ணை மூடும் பொழுது உள்ளே இருளை பார்க்கின்றோம் ஆந்தரம் தமக ரெண்டாவது அர்த்தம் உத்காரே உத்காரேன்னா சாப்பிட்டு ஏப்பம் வெடும் பொழுதுன்னு அர்த்தம் பேர் உத்காரே சாப்பிட்டு ஏப்பம் பெடும் பொழுது ரசக கந்தவ் சுவையும் வாசனையையும் சுவையையும் வாசனையையும் அனுபவிக்கிறோம் அசேத்துக்கு நான் அனுபவிக்கிறேன் ஒரு வார்த்தையை பிறகு சேத் அதை பிரிச்சோம்னா ச இதி ஆந்தர கிராக சினா இவ்வாறு ஆந்தர ஆந்தர கிராக அப்படின்னா உள்ளேயும் விஷயங்களை கிரகிக்கின்றன எது ஆக்ஷா நாம் ச இதி ஆக்ஷா ஆந்தர கிராகக சேகிதின இவ்வாறு ஆந்தர கிராககன உள்ளேயும் விஷயங்களை கிரயிக்கின்றன எது ஆக்ஷா நாம் எப்பொழுதாவது காதை மூடிவிட்டாலும் நமக்குள்ளே வயிற்றினில் உள்ள அக்னியினாலும் புராணவாயுவின் சஞ்சாரத்தினாலும் ஏற்படுகின்ற சப்தமானது கேட்கப்படுகிறது இங்கே முதல்ல சப்தத்தை சொல்கிறார் காதை மூணுனா வயிற்றுக்குள்ளே அக்னியினாலும் வாயு சஞ்சாரத்தினாலும் சப்தம் கேட்குது பிறகு தண்ணீரை உட்கொள்ளும் பொழுது உள்ளே இருக்கின்ற ஸ்பர்ஷமானது வெளிப்படுகிறது தண்ணியை குடிக்கிறபோது உள்ளே ஸ்பர்ஷம் தெரியுது அந்த குளிர்ச்சியாக இருக்குது சூடாக இருக்குன்ட்டு கண்ணை மூடும் பொழுது உள்ளே இருளை பார்க்கின்றோம் வெளியே எப்படி கண்ணினால் இருளை பார்க்குறோமோ அப்படியே உள்ளே இருளை பார்க்கின்றோம் சாப்பிடும் சாப்பிட்டு ஏப்பம் விடும் பொழுது சுவையையும் வாசனையையும் அனுபவிக்கின்றோம் இவாறு இந்திரியங்கள் விஷயங்களை உள்ளேயும் கிரகிக்கின்றன இது இந்த எட்டு ஒம்பது ஸ்லோகத்தின் அர்த்தம் அடுத்து பத்தாவது ஸ்லோகம் இங்கே கர்மேந்திரியங்கள் இனி ஞானேந்திரியம் முடிஞ்சு இனி கர்மேந்திரியம் வரப்போகுது பத்தாவது ஸ்லோகம் பிடிக்கலாம் பஞ்சோக்கியா ஆதான கமன ஷிவணிஜயசேவியோக்கிசனந்திரா கிருஷிவாணிஜ்யசேவாத்தியாகாம் பஞ்சஸ்வந்தர்பவந்திகேம் இங்கே கர்மேந்திரியங்களின் செயல்கள் ஞானேந்திரியங்கிறது அறிவுக்கருவி கர்மேந்திரியங்கிறது செயல்கருவி இந்த செயல்கருவியினுடைய செயல்களை மட்டும் சொல்கிறார் அது என்ன செய்யுதுன்னு சொல்கிறாரு அதை எந்த இந்திரியம் செய்யுதுங்கிறது அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் முதல்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை சொல்லி அதனுடைய செயல்கள்னு சொல்லுவோம் இங்கே செயல்களை சொல்லி இதெல்லாம் இந்தந்த இந்திரியை செய்யுதுன்னு சொல்கிறார் இங்கே அப்படி தான் கொண்டு போகிறார் அவர் இங்கே என்னென்னா முதல்ல என்ன கர்மேந்திரியங்கள் பேசுதல்ங்கிறது கர்மேந்திரியம் பிறகு செயல் கையில் செயல்படுற பாருங்கள் எடுத்தல் பிறகு நடத்தல் பிறகு கழிவுப்பொல்களை வெளியேற்றுதல் இந்திரிய சுகம் அனுபவித்தல் இப்படி ஐந்து இதோட என்ன சொல்றாருன்னா விவசாயம் எல்லா செயலையும் சேர்த்துங்க இது அஞ்சுதான் கர்மேந்திரியம் இதோட நீ விவசாயம் பண்றது வானியம் செய்கிறது சேவை செய்யறது எத்தனை செயல்கள் இருக்கோ அத்தனை செயலும் இந்த அஞ்சுக்குள்ளே அடக்கம் இந்த ஐந்து செயல்களுக்குள் அனைத்து செயல்களும் அடக்கம் செயல்கள் வரிசையா சொல்ற இந்த கர்மேந்திரியம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணமும் என்னன்னு சொன்னா போனவட்டம் பார்த்தோம் காரிய லிங்க அனுமானம் ஒரு செயலை வைத்துத்தான் இந்த இந்திரியம் இருக்குன்னு செய்ய முடியும் ஒருத்தர் கை இருக்கு கையில் என்ன செய்யணும் எடுத்தல்ங்கிற இது எடுத்தல்ங்கிறது எத்தனை பேருக்கு கை இருக்கு செயல்படாமல் இருக்குது பார்க்குறோமா இல்லையா அப்போ தூக்கம் அப்படின்னு கேட்போம் தூக்கம் முடிஞ்சுன்னா அந்த காரியம் நடந்துச்சுன்னா கைங்கிற இந்திரியா அங்கே இருக்குன்னு அர்த்தம் தூக்கம் முடியலைன்னா இந்திரியை வேலை செய்யலை ஒருத்தர் பேசுகிறாரு பேசு அவருக்கு நாக்கு இருக்குது பேசுகிற சக்தி சுவைக்கிற சக்தி ஞானேந்திரியம் இந்த நாக்குக்கு மட்டும் ரெண்டு இருக்குது மற்றதுல ஒன்று தான் நாக்குக்கு மட்டும் கர்மேந்திரியம் இருக்குது ஞானேந்திரியம் இருக்குது அதனால நம்ம விரதமே நாக்குக்கு வைக்கிறோம் ஒன்று உண்ணா விரதம் இல்லாட்டி நாக்கு ரெண்டு இந்திரியம் வேலை செய்யும் அதனால நான் வடங்க நாலும் மடங்கும் நான் நேர்த்தேன் ரெண்டு இந்திரியம் இருக்குது ஞானேந்திரியம் இந்த ஞானேந்திரியம் வந்து பேசுகிறது அதை நீ அளவாக பேசி அளவாக நீ வச்சுருந்தீன்னு சொன்னால் மிச்சம் நாலு இந்திரியம் அடங்கிக்கிறோம் ஞானேந்திரியம் சாப்பிட்ற விஷயத்துலேயும் அதே மாதிரி தான் அதை வந்து நீ சுக் அளவாக சாப்பிட்டு கரெக்டாக சாப்பிட்டு இருந்தேன்னு சொன்னால் மிச்சம் நாலு இந்திரியம் கரெக்டாக போகுமா அதனாலதான் நாக்கை சொல்லும் பொழுது நாவடங்க மற்ற நாளும் அடங்கி விடுங்கிறாங்க நம்ம விரதமே பாருங்கள் ஒன்றாவிரதம் இல்லட்டு மௌனாவிரதம் அப்படிதான் இருக்கும் பெரும்பாலும் விரதங்களில் தான் இருக்கும் என்ன சொல்கிறாருன்னு இந்த செயல்கள் ஒருத்தர் பேசுகிற சக்தி இருக்குதுன்னு எப்படி தெரியும் அமைதியாக இருந்தால் எதாவது தெரியுமா எதாவது கேள்வி வைக்கிறேன் பதிலே சொல்லலை என்ன பண்ணுவான் ஊமைன்னு தான் நினைப்பான் ஒரு சினிமாவில் கூட வரும் இதையும் பார்த்தா வடிவேல் ஜோக்தேன்னு சொல்லணும் வடிவேல் பார்த்திபன் வந்து எப்படி ஏதோ கேட்பான் அவன் கையை கையை இப்படி காமிப்பான் அப்போ ஊமா போல் இருக்குது அப்படிமா பிறகு பேச ஆரம்பித்த பிறகு பார்த்தா அவ்வளோ பேசுவான் அப்போ அவன் பேசணும் அந்த பேசுகின்ற செயலையை வைத்துட்டு அந்த கருமேந்தி இருக்குதுன்னு சொல்ல முடியும் இதுவும் அனுமானத்தில் தான் சொல்றோம் நாம் அனுமானத்தை வச்சு எனக்கு எடுக்க முடியுது அப்போ எனக்கு கையிருக்கு நீங்கள் சில நேரங்களில் அந்த மரத்தை போற ஊசியெல்லாம் போட்டு காலில் ஏதாவது ஒரு மருந்து போட்டு காலை அசைக்கவே முடியலன்னு நினச்சுங்க அப்போ தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இப்போ காலை அசைக்க முடியல அந்த இந்திரிய வேலை செய்யலன்னு தெரியணும் அனுமானத்துல அந்த அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததை அசைச்சு பார்க்கறோம் அதில் நடந்து பார்க்குறோம் நடக்க முடிஞ்சவுடனே அந்த இந்திரியம் அனுமானம் பண்றோம் இதுவும் அனுமானத்துலேயும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஒரு செயல் நடந்தால் அதை வச்சு தான் அந்த இந்திரியம் இருக்குன்னே செயல்பட்டு தெரிஞ்சுக்கிறாங்கிற பேசும் சக்தி இல்லைன்னா வாக்கு இந்திரியம் இல்லை கையில் செயல்பட சில பேருக்கு இந்த பக்கவாதம்லாம் வருது அப்படித்தான் ஆகுது எல்லாருமாதிரியே இருப்பாங்க எந்திரிக்க சொன்ன முடியாது அப்போ என்ன அந்த இந்திரியம் அங்கே வேலை செய்யலை இந்திரியம் இல்லை உள்ள வேலை செய்யலை அங்கே வெளியே பார்த்தா அந்த உறுப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த கர்மேந்திரியங்கள் என்னென்ன பண்ணுது எடுத்தல்ங்கிற செயல் பேசுதல்ங்கிற செயல் நடத்தல்கிற செயல் கழிவை வெளியேற்றுகிற மலம் கழித்தல் சரீர சுகம் இப்படி ஐந்து செயல்கள் அதில் மிச்சம் நீ உலகத்தில் என்ன செயல் இருக்கோ அந்த செயல்பூரம் அந்த அஞ்சுக்குள்ளே அடக்கங்கிறார் அதில் பொதுவாக இங்கே சொல்கிறார் விவசாயம் வாணிபம் சேவை செய்தல் இப்படி எந்த செயலை எடுத்தாலும் இந்த அஞ்சு செயல்களுக்குள் அடக்கங்கிறார் இதில் நாலு இந்திரி இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா நாக்குக்கு மட்டும் ரெண்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் எல்லா இந்திரியும் அடங்கிக்கிட்டே வந்துடும் இந்த நாக்கு கடைசி அடங்கும் அதுக்கு ரெண்டு இருக்கிறதுனால வயசான காலத்தில் பாருங்கள் சில பேர் வயசான பதிலும் அதிகமாக சாப்பிடுவாங்க அதிகமாக டேஸ்ட்டை விரும்புவாங்க பேச்சு நான் ஸ்டாப்பாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு வேறு ஒன்றும் இல்லை எல்லா எந்திரியும் செயல் அட்ருப்பாங்க எல்லாம் இங்கே வாயில வந்து உட்காந்துரும் அதனால் என்ன ஆகும் நம்ம பொறுத்துக்கிறோண்ணா போயெல்லாம் நம்ம அவங்க எல்லாம் பேசினாங்கன்னா பொறுத்து கேட்டுக்கிறோண்ணா ஏன்னா அது எல்லா எந்திரியமாக செயல் இழந்து போயிடும் எல்லாம் நாக்கில் வந்து உட்காந்துடும் நாக்கு அதிகமாக பேசி நிறைய சுவைக்க சொல்லணும் எல்லாத்துக்கும் சொல்லலை சில பேர் பொதுவாக அப்படி இருப்பாங்க பொதுவாக வேதாந்தம் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகளும் அப்படி இருக்க மாட்டாங்க ரொம்ப கொஞ்சம் கட்டுப்பாடு வந்துடும் மற்ற மக்கள் பாருங்கள் மேக்சிமம் ரெண்டும் இருக்கும் இந்த வாக்குந்திரியத்தில் இருக்கும் பொதுவாக ஒரு செயல் நடணும் நடைபெறணும்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ரெண்டுமே வேலை செய்யணும் ஞானேந்திரியம் அறிவை பெறும் கர்மேந்திரியம் அதை செயல்படுத்தும் இப்போ ஒரு பஸ்ஸில் போய் ஏறணும் என்ன பண்ணும் முதல்ல கண் வந்து போட பார்க்கும் இது எங்கே போகிறது ஏறலாமா வேணாமா அப்படிங்கிறது கண் பார்த்த உடனே என்ன பண்ண அப்புறம் கை செயல்பட்டால் ஏற முடியும் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இல்லை நீங்கள் ஏதோ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்துன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்போ நான் காதுங்கிற இந்திரியத்தை பயன்படுத்தி கேட்கணும் அந்த அறிவை நான் பெற்றுட்டேன் பெற்ற உடனே திருப்பி என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து அவர் வந்து என்னை புகழ்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க எனக்கு புகழ்ந்த உடனே என்ன பண்ணுவேன் அப்போ என்ன பண்ணால் நம்மளை புகழ்கிறன்னு சொல்லி ஏதாவது எடுத்து கையில் எடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கலாம் அப்படின்னு நினைக்காமல் கர்மேந்திரியம் திருப்பி செயல்படும் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் அவரை ரெண்டு புகழ்வேன் அது கர்மேந்திரியம் செயல்படும் அவர் கர்மேந்திரியத்தை பயன்படுத்தி எனக்கு ஒன்றை சொல்லும்பொழுது என் ஞானேந்திரியம் வேலை செய்யணும் ஞானேந்திரிய வேலை திருப்பி கர்மேந்திரியம் வேலை செய்யும் இப்படி தான் நடக்குது இதே கெட்ட வார்த்தை ஏதாவது மோசமாக திட்டிருக்காரு ஏதாவது பண்ணியிருக்காரு என்ன பண்ணால் நாக்குங்கிற கர்மேந்திரம் நம்மளுக்கு திருப்பி வேலை செய்யும் இல்லாட்டி என்ன பண்ண கையை வேலை செய்யும் இப்படியெல்லாம் வேலை அப்போ ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் வந்து தொடர்ந்து ரெண்டு சேரும் பொழுதுதான் இந்த செயல்கள் நடைபெறுகிறது அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஐந்து விஷயங்கள் ஐந்து செயல்பாடுகள் இருக்குது மற்ற எல்லா செயல்பாடுகளும் இந்த அஞ்சுக்குள்ளதே அடக்கம் அப்படிங்கிறார் இதை மட்டும் இந்த சுலோகத்தில் சொல்கிறார் இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது எந்த கோலகத்திலிருந்து செயல்படுதுங்கிறது அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்தார் எளிமையான சுலோகங்கள்ல ஒரு ரெண்டு சுலோகம் ஆதான முதல்ல பஞ்சோக்கியாதான கமன அப்படின்னு இருக்கு அதில் பஞ்ச உக்த ஆதான கமனை அதை பிரிக்கணும் உக்த அப்படிங்கிறது முதல்ல உக்தி உக்தின்னு சொன்னால் பேசுதல் ஆதானன்னா உயர்த்துதல் அதாவது எடுத்தல் முதலியனை உயர்த்துதல் எடுத்தல் முதலியனை கவனம்னா நடத்தல் போகிறது வர்றது நடத்தல் விஷர்க்கக அடுத்த வார்த்தை விசர்க்ககன்னா பலம் கழித்தல் கழிவுப் பொருளை வெளியேற்றுதல் அனந்தகாகா சரீர சுகம் அனுபவித்தல் என்ற அனந்தகாகா கிரியாகா செயல்கள் இந்த பஞ்சங்கிறது முன்னாடி இருக்கு பஞ்ச கிரியாகா ஐந்து செயல்கள் அதாவது எடுத்தல் நடத்தல் மலம் கழித்தல் சரூறு சரீர சுகம் அனுபவித்தல் என்ற பேசுதல் முதல்ல பேசுதல் என்ற ஐந்து செயல்கள் கீழே இருக்க வார்த்தை கிருஷி வணிச்சியம் வாணிஜ்யம் கிருஷி வாணிஜ்யம் கிருஷினா விவசாயம் வாணிஜ்யம்னா வியாபாரம் சேவா சேவானா சேவை அதை பிரித்து சொல்கிறேன் கிருஷி வாணிஜ்ய சேவா ஆத்தியாகா ஆத்தியானம் போன்ற அனைத்து செயல்களும் விவசாயம் வியாபாரம் சேவை போன்றனா எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன காரியம் நடக்குது அத்தனையுமே பஞ்சசூ அந்தர்பவந்தி இந்த ஐந்துக்குள் அடங்கி இந்த ஐந்து விஷயங்கள்ல மொத்தமே இருக்கு எப்படி ஞானேந்திரியங்கள் ஐந்து விஷயம் இருக்கோ கர்மேந்திரியம் அஞ்சு தான் நீங்கள் என்ன காரியம் நடக்குதோ வெளியே அது பூரா இந்த அஞ்சுக்குள்ளே அடங்கிடுதுங்கிறாரு வியாபார செய்கிறனால் அங்கே பேசுகிற சக்தி வேணால் எடுத்து கொடுக்குறது வேணும் எழுதினாலும் வரும் எல்லாம் அந்த அஞ்சுக்குள்ளதே அடைக்கணும் கம்ப்ளீட்டாக அஞ்சுக்குள் அடைங்கிறதுங்கிற பேசுதல் எடுத்தல் நடத்தல் மலம் கழித்தல் சரீர சுகம் அனுபவித்தல் என்ற ஐந்து செயல்கள் விவசாயம் வியாபாரம் சேவை போன்ற அனைத்து செயல்களும் இந்த ஐந்துக்குள் அடங்கிவிடுகின்றன இது இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் அடுத்து பதினொன்று இது எங்கே இருந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பதினோரா சுலகத்தில் சொல்கிறேன் எளிமையான சுலோகம் தான் வாணிபாத அச்சை தத்யா ஜனிஹாதி தர்மேந்திரிய பஞ்சகம் வாக்பாணிபாதபாயுகை தத்யாஜ கிரியாஜனிகே முகாதி கோலகேஸ்வாஸ்தேம் தத் கர்மேந்திரிய பஞ்சகம் இங்கே கர்மேந்திரியங்களுடைய செயல்களை சொல்லி அந்த ஒவ்வொரு செயல்களும் எங்கேருந்து நடக்குதுன்னு இங்கே சொல்கிறார் அந்த கோலகங்களை சொல்கிறார் கருமேந்திரியங்கள் அஞ்சு அது என்னென்னு வரிசையாக சொல்கிறார் வாக்கு பேசுகிறது பேசுதல்னு அங்கே சொன்னார் இங்கே அது எங்கே இருக்குது வாக்கு வாயில் இருக்குது கை எடுத்தல்னு அங்கே சொன்னார் இங்கே அது கை அப்படின்னு சொல்கிறாரு பிறகு கா நடத்தல்னு அங்கே சொன்னார் அது எங்கே இருக்குது காலைல எருவாய் எருவாய்ங்கிறது மலம்கலைக்கு கருவாய் இப்படி அஞ்சை சொல்கிறாரு இது செயல்படும் இடம் கோலகங்கள்னு பேர் அது உள்ளே இருக்க அந்த இந்திரியம் அது செயல்படுறது கையில் காலில் இப்படி வரிசையாக செயல்படுது கைகள் வாய் முதல்ல கைகள் கால்கள் எருவாய் கருவாய் இப்படி இந்த ஐந்து ஞானேந்திரியங்களும் கருமேந்திரியங்களும் எதுலேருந்து தோன்றுச்சுன்னு இங்கே சொல்லலை அங்கே ஆகாசம் முதலிய விட்டுன்னு வரிசையாக சொல்லிட்டார் இங்கே சொல்லலை ஏன்னா அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதாவது பஞ்சபூதங்களினுடைய சூக்ஷம பஞ்சபூதங்களினுடைய சாத்விக அம்சத்திலேருந்து ஞானேந்திரியங்கள் ராஜசம்சத்துலேருந்து கர்மேந்திரியங்கள் படிச்சுருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதில் ராஜச ஆகாசத்திலேருந்து வாக்கு வந்துச்சு வா பேசும் சக்தி வந்துச்சு வாயுவிலிருந்து கைகள் வந்துச்சு அக்னியிலேருந்து கால்கள் வந்துச்சு ஜலத்திலேருந்து ப நீர்லேருந்து பாயுகு எருவாய் வந்துச்சு மண்ணில் இருந்து கருவாய் வந்துச்சின்னு சொல்லி நாம் இந்த ஐந்து ஞானே கர்மேந்திரியங்கள் எப்படி உற்பத்தியான்னு பார்த்துட்டோம் இங்கே என்ன சொல்கிறார் வரிசை அஞ்சு இந்திரியங்கள் சொல்கிறாரு அந்த இந்திரியங்கள் வேலை செய்கிற இடம் எங்கே ஐந்து செயல்கள் அதுக்கு ஐந்து இந்திரியங்கள் அது செயல்படக்கூடிய இடைய வெளியே இருக்கக்கூடியது உள்ளே இருக்குது ஆனால் வெளிப்படுற இடம் எடுத்தலுங்கிறது கையில் இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார் பேசுதலுங்கிறது வாக்கில் காலில் இப்படி வரிசை அஞ்சு சொல்லிடுறாரு வாயு முதலி என்று சொல்லிட்டார் அதோட முடிச்சுக்கிறார் அதிலேயே எல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு நாம் இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகம் சிம்பிளான ஸ்லோகம் தலோகத்தை பார்த்துடலாம் வாக் பாணி பாத பாயுகு உபஸ்தைகை முதல் வார்த்தை அதை பிரித்தோம்னா வாக் பாணி பாத பாஜு உபஸ்தைகை வாக்பாணி பாத பாயுகு உபஸ்தைன வாக்கு வாய் கை பாணினா கை பாதன்னா கால் பாயுகுன்னா எருவாய் உபஸ்தைன கருவாய் பிறகு அக்ஷைகை அக்ஷயின இந்திரியங்களால் ஆகிய இந்த ஐந்து கர்மேந்திரியங்களால் தத் அடுத்த வார்த்தை தத் ஜானிகி ஜனிகி பிரிச்சோம்னா தத்கிரியாக ஜனிகின்னு பிரிக்கணும் அந்த கடைசி வார்த்தையை முதல் வரியில் முன்சு முன் சுலோகத்தில் சொன்ன அந்த செயல்கள் தத்கிரியான அந்த செயல்கள் எந்த செயல்கள் அஞ்சு செயல் முன்னாடியே சொல்லிட்டார் நடத்தல் எடுத்தல் பேசுதல் அப்படின்னு அஞ்சு செயல் சொல்லிட்டார் அந்த செயல்கள் இந்த ஐந்து கர்மேந்திரியங்களின் வாயிலாக ஜனிகி ஏற்படுகின்றன ரெண்டாவது வார்த்தை முக்காதி முகாதி கோலகேசு வாஸ்தே அதை பிரித்தோம்னா முகாதி கோலகேஸ்தே வாஸ்தே முகாதினா முகம் ஆதி முக ஆதினா வாய் முதலிய வாய் மட்டும் சொல்லிட்டார் மிச்சத்தை சேர்த்துக்கிறணும் வாயுங்கிறது பேசுறது கைங்கிறது எடுக்கிறது கால் இப்படி வரிசையாக சேர்த்துக்கிறோம் வாய் முதலிய கோலகேசு கோலகங்களில் வாஸ்தே அமர்ந்திருக்கின்றன இந்த அஞ்சு கோலகங்களில் இந்த ஐந்து செயல்கள் செயல்படும் சக்தி அமர்ந்து இருக்கின்றன இது கர்மேந்திரியங்களை பற்றி சொல்லிட்டார் ஏ அடுத்தது மனம் பன்னெண்டு பதி பதிமூணில் மனசை பற்றி வருது இப்போ ஞானேந்திரியன் சொல்லியாச்சு கர்மேந்திரியன் சொல்லியாச்சு அது எங்கே செயல்படுது என்னென்ன செயல்படுதுங்க சொல்லிட்டார் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் பொதுவாக இங்கே இதங்கிறதுக்கு சொல்லிட்டு வர்றார் இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்தும்ங்கிறதுக்கு பஞ்சபூகத்தை முதல்ல சொல்லிட்டார் அதில் இருக்க குணங்களை சொல்லிட்டார் அஞ்ச பூதம் இருக்குது அதில் ஒவ்வொன்றுலையும் ஒரு குணம் இருக்குது விசேஷ குணம் எதுலேருந்து வந்துச்சோ அந்த குணம் சேர்ந்து வருதுன்னு சொல்லிட்டார் ஒரு குணம் ரெண்டு குணம் மூணு குணம் நாலு குணம் அஞ்சு குணம் இது பூதத்தை பற்றிய ஒரு விஷயம் அந்த பூதத்தின் குணங்கள் எப்படி அறியப்படுகிறது அனுபவ ரீதியாக அறியப்படுகிறது அப்படின்னு அனுபவத்தையும் சொன்னார் அது ஒவ்வொரு பூத வந்து எப்படி சவுண்டு வருது தண்ணியில் எப்படி சத்தம் வருது எதிரொலி அப்படி ஒவ்வொன்றா சொல்லி அதனுடைய ஐந்து குணங்கள் எப்படி வெளிப்படுகிறது அனுபவ ரீதியாக சொன்னார் மூணு நாலு அஞ்சு ஆறில் அந்த வெளிப்படக்கூடிய அந்த விஷயங்களை அறிவதற்காக ஐந்து இந்திரியங்கள் அந்த ஐந்து இந்திரியங்கள் எதுலேருந்து வந்துச்சு எந்த பூதத்தினுடைய விசேஷ குணத்தை எந்த இந்திரியம் கிரேகிக்க முடியுமோ அந்த இந்திரியம் அதிலிருந்து வந்துச்சு ஆகாசத்துக்கு காது அங்கே சப்தம்தான் ஸ்பெஷல் குணம் இப்படி வந்துச்சு பிறகு என்ன சொன்னார் இந்த இந்திரியங்கள் எங்கே உட்காந்து வேலை செய்யுது ஞான இந்திரியங்கள் கோலகம் உள்ள இந்திரியம் தனியாக இருக்குது கோலகம் அதுக்கு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அதை வந்து அனுமானத்தினாலதான் புரிஞ்சுக்கிறோம் அது உண்மையிலேயே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிறது இல்லை சூக்ஷமாக உள்ளே இருக்குது அந்த ஞானேந்திரியங்களுடைய சுபாவம் வெளிநோக்கியே போவது மாதிரி படைக்கப்பட்டிருக்கு உள்ளேதே இருக்குது சூக்ஷமாக சொன்னார் பிறகு அது உள்ளே எப்படியெல்லாம் இருக்குங்கிறதுக்கு நம்ம அனுபவத்தை பார்த்தோம் காதை மூணாக சவுண்டு வருது கண்ணை மூணாக பார்க்குறவங்கலாம் சொல்லி முடிச்சிட்டு இந்த பத்து பதினொன்றில் கருமேந்திரிய அதே மாதிரி ஐந்து கருமேந்திரியங்கள் கருமேந்திரிய ஐந்து விஷயங்கள் ஐந்து விஷயங்களை அனுபவிப்பதற்கு ஐந்து கோலகங்கள் இந்திரியங்கிறது உள்ளே இருக்குது கோலகங்கிறது வெளியே இருக்குது இந்த கோலகத்தின் மூலமாக வெளிப்படுது கையை காலலும் கோலகங்கள் கண்ணு மூக்கலும் கோலகங்கள் அதுக்குள்ளே இருந்து செயல்படுகிற சக்தி தான் இந்திரியங்கள் அது அறிவுக்கருவிகள் ஐந்து செயல் கருவிகள் ஐந்து இதுவரைக்கும் நாம் பார்த்துருக்கோம் இன்னி மனசை பற்றி பார்க்கணும் பன்னெண்டாவது ஸ்லோகம் மனம்னா என்ன இதுவரைக்கும் கொஞ்சம் எல்லாம் சிம்பிளா ஏற்கனவே படிச்சதுன்னா சிம்பிளா சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டாரு பன்னெண்டாவது ஸ்லோகம் படிக்கலாம் கிருத் பத்மே கோலகேஸ்தம் தச்சாந்தேசூ அஸ்வந்திரிய வினேந்திரியை மனோதேந்திரி ஹெகோக்கே ஸ்தாந்தம் பாக்கியும் அஸ்வந்திரிய வினேந்திரியை இங்கே அந்தக்கரணம் அப்படின்னா என்ன அது எங்கே இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் என்ன அது எப்படியெல்லாம் செயல்படுது அதை ஏன் அந்தக்கரணம்னு சொல்கிறோம் இந்த நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பன்னெண்டு பதிமூணுல இந்த மனசை பற்றிய விஷயம் சொல்கிறாரு இப்போ பன்னெண்டில் இந்த நாலு விஷயம் சொல்லியிருக்கு அந்த கரணம்னா மனசத்தை நம்ம அந்த கரணம்னு சொல்கிறோம் கரணம்னால் என்ன கருவி கரணம்னா அதுக்கு பேர் தமிழில் கருவி அந்தம்னா உள்ளே உள்ளே இருந்து செயல்படும் கருவி இதுக்கு பேர் அதனால் அதுக்கு பேர் அந்த கரணம்னு பேர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் உள்ளே இருந்தாலும் இந்த வெளியே இருக்கக்கூடிய கோலகங்கள் மூலமாக செயல்படுது ஒவ்வொன்றும் தனித்தனியாக செயல்படுது ஆனால் இந்த மனம் புத்தி உள்ளே இருந்துக்கிட்டு இந்த பத்து மூலமாக அது வெளியே செயல்படுது பத்தின் மூலமாக செயல்படுது அது உள்ளே தனியாக உட்காந்துருக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாளையும் சேர்த்து அந்தக்கரணம் சொல்கிற பழக்கம் உண்டு ஆனால் பொதுவாக மனம் எல்லாத்தையும் சேர்த்து மனங்கிற வார்த்தையில சொல்லுவோம் பொதுவாக சூக்ஷம சரீரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சரீரத்தில் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பத்தம்போதையும் சேர்த்து சொல்லுவோம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த எல்லா இந்திரியமும் இயங்கும் மனசு அதில் போய் ஜாயிண்ட் ஆகலைன்னா ஒரு இந்திரியம் ஃபங்க்ஷன் ஆகாது இப்போ நான் இங்கே வகுப்பெடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் காது திறந்துதே இருக்கு கண் என்னை பார்த்துக்கிட்டுதே இருக்குது மனசு உங்கள் காதில் போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் என்ன பேசுகிறேங்கிறதே உங்களுக்குள்ளே போ மனசு இங்கே இல்லாமல் வேற எங்கேயாவது போய் இருந்தால் நான் பேசுகிற சப்தம் காது திறந்துருந்தாலும் அந்த காது வேலை செய்யாது காதுங்கிற இந்திரியம் வேலை செய்யாது இது உண்மையா இல்லையா எங்கேயோ யாரோ ஒருத்தர் வர்றாரு நீங்கள் கண்ணை திறந்து உக்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி நடந்து போயிட்டு வந்திருப்பாரு நீங்கள் கவனிச்சுருக்கே மாட்டீங்க ஏன்னா மனசு எங்கேயோ போயிருக்கோம் கண் பார்த்துகிறதுக்கு பார்க்கிற சக்தி இருக்கு அந்த பார்க்கிற சக்திய மனசு சேர்ந்தாத்தே அது செயல்படும் இல்லாட்டி செயல்படவே முடியாது எங்க மனசு ஒன்றுதோ அதனால என்ன சொல்றாங்கன்னா இந்த அஞ்சு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இருக்கு ஹெட்டா இருக்கிறது யாருன்னா இந்த மனசா தலைவனா இருக்கான் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் மனம் அப்படிங்கிறாரு இப்போ ராஜா இருக்காரு அந்த ராஜாவினுடைய கட்டுப்பாட்டில் மந்திரிகள்லாம் செயல்படுவாங்க அவர் சொல்கிறத செய்வாங்க மனசு சொல்கிறத கண்ணு பார்க்கும் அப்படி தானே இருக்கு மனம் போன வைக்கலும் பார்ப்போம் சொன்னமே அது மாதிரி மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் க வீட்டில் இருந்தால் அப்போ காதில் மனசு போகாது கண்ணில் மனசு போகாது இது வேலை செய்யாது இந்திரியங்கள்லாம் அந்த மனம் எந்த இந்திரியத்தில் போகுதோ அது மட்டுந்தான் வேலை செய்யும் வேறு எதுலேயுமே வேலை செய்யாது மனசு போகலைன்னா தனியாக வேலை செய்யாது அப்போ இந்திரியங்களுக்கு பின்னாடி அங்கே மனம்ங்கிறது ஒன்று இருந்து அதை இயக்கம் சரி இந்திரியங்கள் இல்லாமல் மனசு தனியாக வேலை செய்யுமானா அதால் தனியாக எதாலும் செய்ய முடியாது இந்த இது என்ன வரணும்னு தெரிஞ்சுக்கிறோம்னு நினச்சிச்சின்னா கண்ணை பயன்படுத்தித்தே அது மனசு பார்க்க முடியும் மனசும் கண்ணும் உருளணும் நீங்கள் நான் பேசுகிறது என்னென்னு கேட்கணும்னா காதை பயன்படுத்திட்டு மனசு கேட்க முடியும் மனசு இல்லாட்டி காதும் கேட்காது ஆனால் மனசனால் தனியாகவும் கேட்க முடியாது ஏற்கனவே கேட்ட விஷயத்த மனசு சிந்திக்கும் மனசு ஒருமுகமாச்சுன்னா அது அப்படியே உள்ளே போகும்னு சொல்லுவாங்க அதில் அந்த ஜாயிண்டாச்சுன்னா அந்த ராமகிருஷ்ணன் பர்மம் சேர்த்த மகேந்திரநாத் குப்தான் ஒருத்தர் இருந்தார் ஒரு சிஷ்யர் ஒரு மான்னு ராமகிருஷ்ணருடைய காலத்தில் ஏதாவது டைப்பிங் மிஷின் ஒரு இதெல்லாம் இருந்துச்சா ஏதாவது இருந்துச்சா இல்லை ஓலைச்சுவடியில் பேர் எழுதி வச்சாங்களா இல்லை அவருடைய உபதேச மொழிகள் மூணு வாலிங் வந்திருக்கு புக்கு பார்த்துருக்கீங்களா மூணு வாலி அவ்வளோ பெரிய புக்கு இருக்குது அவர் பேசுனதெல்லாம் அங்கே ஒருத்தர் அவர் கேட்பாராம் மைண்ட் எங்கேயும் போகாதான் அவருக்கு அவர் என்ன பேசுனாரோ அப்படியே கிரகிச்சுட்டு வீட்டில் போய் அப்படியே எழுதிருவாராம் வரி விடாமல் எழுதிருவாராம் அதுதான் பிறகு புக்காக ரமேகானந்தர் வந்த பிறகு அதை காமித்து புக்காக பிறகு போட்டாங்க பிரிண்ட் பண்ணி ராமகிருஷ்ணர் பேசுனதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு மனசை வந்து அங்கே காதில் ராமகிருஷ்ணர் பேசும்போது அப்படி ஒன்றிடுவாராம் நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு நல்ல சப்ஜெக்டாக இருக்கட்டும் அதை வந்து மனது ஒன்று கேட்டீங்கன்னு வச்சுங்க பேசுகிறவங்கள்ட்டே இருக்குது பேசுகிற விதமும் இருக்குது அப்படி கேட்டாச்சுன்னா மறக்கவே மறக்காது நான் தெரியல காலேஜில் படிக்கிறபொழுது எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் அதாவது பிஜியில் எடுக்கிற ப்ரொஃபஸர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்தார் க அவர் பேசின விதம் அப்படி என்ன பே அவர் கொண்டு போகும்போது மனசு எங்கேயும் அலைய விடலை அப்படி அழகாக எழுத்து கொண்டு போய் அந்த சப்ஜெக்டை சொன்னார் எக்ஸாம் வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் படிக்கிற எழுதித்தன் படிச்சேன் ஏன்னா அந்த மனம் வந்து அதில் அப்படி ஒன்றிடுச்சுன்னா அந்த அந்த காதில் போய் அப்போ அந்தளவுக்கு அவங்க டீச்சிங் இருக்குது அந்த மெத்தட் இருக்குது அதெல்லாம் சில தனி கலை அதெல்லாம் ஒன்று சப்ஜெக்டும் இருக்கணும் கேட்குறவங்களுக்கும் ஆர்வம் எல்லாேருக்கும் அப்படி இருக்குமான எல்லாருக்கும் சொல்லவும் முடியாது அப்படி மனம் எந்த இந்திரியத்தில் ஒன்றுதோ அங்கே அந்த வேலை செய்யும் இல்லாட்டி அது இந்திரியம் வேலை செய்யாது அப்படிங்கிறார் பிறகு மனசு எங்கே இருந்து வேலை செய்யுது மனதினுடைய இருப்பிடம் என்ன அப்படின்னா ஹிருதயம் சொல்லப்பட்டிருக்கு நாம் என்ன சொல்லுவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் மனசார சொல்றேன்னு சொன்னால் என்ன செய்வான் கையை இங்கே வைப்பான் வைக்கிறோமா இல்லையா நான் மனசார சொல்றேன் பண்ணி கையை இங்கே அதாவது சில பேர் மூளையிலிருந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க மூளை பதிவு இருக்கலாம் ஆனால் நம்ம சாஸ்திரத்தில் மனசு செயல்படுற இடம் ஹிருதயம்னு சொல்லியிருக்கு நீங்கள் பாருங்கள் மனசு தான் சூக்ஷம சரீரம் மனசு இல்லைன்னா இந்த உடம்பு பணம் மனசு சூக்ஷம சரீரை வெளியேறதே உயிர் பிரிகிறதுன்னு சொல்கிறோம் நம்ம இப்போ மூளை செயல்படாமல் இருந்தால் கூட உயிரோடு இருப்போம் பார்த்துருக்கீங்களா இப்போ மூளையில் மனசு மூளை செயல்படாமல் இருக்கும்போது நம்ம உயிரோடு இருப்போம் பார்த்துருக்கோமா இல்லையா உடம்பு எந்த உறுப்பு செயல்படாதும் உயிரோடு இருப்போம் ஆனால் ஹார்ட்டு செயல்படலைன்னா சயின்டிஃபிக் படி என்ன அது ஏன்னா அந்த மனசு தான் எல்லா இந்திரியும் தலைவனாக இருந்து உள்ளே உட்காந்துருக்குது அந்த மனசு வெளியேறிடுச்சின்னா காட்டு நின்று போயிருக்கும் அதுதான் நம்ம உயிர் பிரிகிறதுங்கிறதே அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த மனம் செயல்படக்கூடிய இட இடம் எங்கே விருதயம்னு சொல்லுது நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது எது அடிக்குது இங்கே கார்ட் ஹார்ட் அட்டாக் எங்கே வருது பிரச்சனை என்ன வரும் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு இருக்குது அடித்து ஹார்ட் அட்டாக்கு அதனால தான் வருது மூளைங்கிறது மனசு செயல்படுறதுக்கு ஒரு கருவியாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மனம் இருக்கிற இடம் ஹிருதயம் அப்படிங்கிறார் மூளையில் பதிவு பண்ணி அதை வெளிப்படுவதற்கு வேணால் அந்த மூளை பயன்படலாமே ஒளியை ஆனால் ஹிருதயம் மனசு இருக்கிறதே உணர்வு வந்தால் எங்கே நம்மளுக்கு ஃபீலிங் வருது நல்ல உணர்வு வந்தாலும் சரி இங்கே தான் கை வைக்கிற எல்லாமே அதனால் ஹிருதயம் சொல்லுது விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சரியாக தெரியலைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு மனம் வந்து எங்கே இருந்து செயல்படுறதுங்கிறது சரியாக தெரியலைன்னு சொல்கிறாங்க ஊழல இருந்தா இங்கே இருந்தால் ஏன்னா சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியாது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அது பிறகு உடல் முழுவதும் மனசு வியாபிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு அப்படி கிடையாது மனசு இருந்து செயல்படுற இடம் ஹிருதயம் பிறகு எப்படி செயல்படுது இந்திரியங்கள் வழியாகத்தான் செயல்படும் தனியாக செயல்பட முடியாது தலைவனாக இருக்குது மனசு இருந்தால்தான் இந்திரியம் செயல்படும் ராஜா இருந்தால்தான் மந்திரி செயல்படுவான் ஆனால் ராஜாவுக்கு ஒரு சேவகனும் இல்லை ஒரு மந்திரியும் இல்லை உட்காந்து தான் நாட்டை ஆள முடியுமா ஒரு கலெக்டர் இருக்கிறாரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் கூட இல்லை அவர் செயல்படுவாரா கலெக்டரை இல்லைன்னு வச்சுக்கணும் இங்க கீழே இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்க அவர் கொடுக்குற ஆர்டர் பண்ணி அவங்க செயல்படுத்துவாங்க அப்ப அவருடைய ஆணையின் கீழ் இந்திரியங்கள் செயல்படுது இவர் செயல்படுறதுக்கு பயன்படுத்துறது கீழே இருக்கு அவங்கள ஹெட்டாக இருந்தாலும் கூட அது செயல்படுவதற்கு இந்திரியங்களை பயன்படுத்தி தான் செயல்படுது மனசா எதோ ஒன்று புதுசாக பார்க்காது கண் மலமாகத்தையும் பார்க்கும் மனசா புதுசாக ஒன்னாக கேட்காது கேட்டதவன சிந்திக்கும் காது மலமாகத்தான் கேட்கும் ஆனால் அது இருந்தால் இது செயல்படும் இது இல்லாமல் அதுவும் செயல்பட புரியுதா உங்களுக்கு விஷயம் புரியுதா அது தலைவனாக இருக்குது ஆனால் அது செயல்படணும்னு சொன்னால் அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா அது இந்திரியங்களும் தேவை இருக்குது செயல்படாது அப்படிங்கிற இதுக்கு ஏன் அந்தக்கரணம்னு பெயர் வந்துச்சுன்னு சொன்னா வெளியே இருக்கக்கூடிய கருவிகள் இல்லாமல் மனதால் செயல்பட முடியாது வெறும் மனசால பார்க்க முடியாது பார்த்ததை சிந்திக்கும் அப்ப பாகிய கரணங்கள் பாகியம்னா வெளியே இருக்கக்கூடிய கருவிகள் இல்லாமல் இது உள்ளே இருந்து அந்த கருவிகளின் மூலமாக செயல்படுவதால் இதற்கு பெயர் அந்தக்கரணம் என்ற பெயர் இது சுதந்திரமா வெளியே போக முடியாது மனசு ஒரு கருவியின் மூலமாகத்தான் வெளியே போகும் போய் அதெல்லாம் அனுபவிச்சு பதிவாயிருந்துன்னா திருப்பி சிந்திக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை அறிவதற்கு மனம் தனியாக போய் அறிய முடியாது சுதந்திரம் கிடையாது இந்த கருவியின் மூலமாக போவதால் இது அந்த உள்ளே இருப்பதால் இதற்கு பெயர் அந்த கரணம் என்று பெயர் இந்த மூன்று விஷயங்கள் இதில் பார்த்துருக்கோம் அதாவது அந்தக்கரணம்னா என்ன அது எங்கே இருக்குது ஹிருதயத்தில் இருக்குது அந்த காரணங்கிறது நம்ம இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்குது அது ஹிருதயத்தில் இருக்குது ஆனால் இந்திரியங்கள் இல்லாமல் செயல்படாது அப்படிங்கிற கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்